அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் என்பதுதான் கடவுளுக்கு இந்த குரலில் சொல்லப்படுற இலக்கணம் பொறிவாயில் ஐந்தின் வழியாக செல்லுகின்ற அவாவை தனக்கு இயல்பாகவே இருக்கும் மெய்யறிவினால் அவித்தவன் என்பது தான் தெளிவான பொருள் திடீரென்று ஒருவருக்கு இது புரியாது நீண்ட நாள் இதை முறையாக அவர் சிந்தித்து பார்த்தா தான் இந்த கருத்துக்கள்லாம் விளங்கும் ஏன்னா இன்றைக்கு இந்த படிப்பே இல்லாததுனால நிறைய பேர் அறகுறையாக படிச்சுட்டு பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுட்றாங்க மற்ற துறைகளிலெல்லாம் அறகுறையாக படித்து கேள்வி கேட்க முடியாது இந்த ஆன்மீக துறையில் ஒரு முறையாக சிஸ்டமேட்டிக்காக படிக்காததுனால நிறைய சந்தேகங்களை கேள்விகளை கேட்கிறார்கள் முதல்ல ஏதாவது ஒரு ஆசிரியர்கிட்ட ஆன்மீக ஆசிரியர்கிட்ட முறையாக கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து படிக்கணும் முறையாக படிக்கணும் அதுக்குன்னு உள்ள புத்தகங்களை கொண்டு படிக்கணும் அப்படி படித்தாதான் கருத்துக்களை நாம் சுலபமாக புரிஞ்சிக்க முடியும் மற்ற கல்விக்கெல்லாம் நேரத்தையும் பணத்தையும் நிறைய செலவு பண்ணுகிறார்கள் ஆனால் அதனால் அவர்களுக்கு உண்மையான அமைதி நிம்மதி கிடைக்கிறதா என்பது சந்தேகம்தான் ஆனால் அதே சமயம் இந்த துறைக்கு மாத்திரம் நேரத்தையோ பணத்தையோ அவர்கள் தர தயாராக இல்லை படித்தவர்களே கேள்வி கேட்கிறார்கள் படிக்காதவர்கள் படித்தவர்களெல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது அது எப்படி இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் பாரத உண்மையாக படிக்க வேண்டிய படிப்பெல்லாம் இல்லாமல் போய்விட்டது படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பலர் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட காரணத்தினால் அவர்கள் நம்முடைய கல்வி அமைப்பையே மாற்றிவிட்டார்கள் அதை இன்னும் எண்ணற்றவர்கள் உணராமல் இருப்பதுதான் இந்த பாரத ஒரு தௌர்பாகியம் என்று சொல்ல வேண்டும் இருக்கட்டும் பரவாயில்லை பலர் படிக்காமலேயே கேள்வி கேட்பதால் இந்த விஷயத்தை சொல்ல வந்தது நாம் கடவுளுக்குரிய இலக்கணங்களை தெரிந்து கொண்டு வருகிறோம் இறைவன் இந்த உலகை படைத்திருக்கிறார் உலகில் உள்ள பொருட்கள் எல்லாம் அவர் மயமானது அவற்றில் அவருக்கு ஆசை இல்லை அவர் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாக பொறிவாயில் ஐந்தின் வழியாக செல்கின்ற அவாவை அவித்தவனாக இருக்கிறார் மனிதன் ஐந்து அறிவுக்கருவிகளின் மூலம் புலன்களை எல்லாம் நுகர்கிறான் நாக்கின் வாயிலாக சுவையையும் கண்ணின் வாயிலாக ஒளியையும் தோலின் வாயிலாக தொடு உணர்ச்சியையும் செவியின் வாயிலாக ஓசையையும் மூக்கின் வாயிலாக மனத்தையும் அனுபவிக்கிறான் மிருகங்களும் புலன்களையெல்லாம் நுகருகின்றன அறிவுள்ள மனிதனும் அளவுக்கு மீறி புலன் நுகர்ச்சி வாழ்க்கையில் ஈடுபட்டு அறிவை இழந்து விடுகிறார் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்று நீத்தார் பெருமையிலே சொல்லப் போகிறார் இந்த புலநடக்கத்தினுடைய சிறப்பை திருவள்ளுவர் மூணாவது அதிகாரமான நெய்த்தார் பெருமை அதில் இருபத்தி நாலு முதல் இருபத்தேழு குரற் பாக்கள் பதிமூணாவது அடக்கமுடைமை நூற்றி இருபத்தாறாவது குரல் அதிகாரமாகிய ஒழுக்கமுடைமை இருபத்தெட்டாவது அதிகாரமாகிய கூடா ஒழுக்கம் அது மாத்திரமல்ல துறவரையல்லையும் பல இடங்களில் அற்புதமாக சொல்லி இருக்கிறார் நம்முடைய முன்னோர்களெல்லாம் எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் புலன் நுகர்ச்சி கலாச்சாரம் ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு இது சாத்தானின் கலாச்சாரம்னார் மகாத்மா காந்தி கல்வி கற்றலும் பணம் சம்பாதித்தலும் புலன் நுகர்ச்சியின் பொருட்டு தான் நிகழ்கிறது வரலாற்றின் பக்கங்களையெல்லாம் நம்ம பொருட்டி பார்த்தோம்னா ரோமானிய நாடு வீரத்தில் சிறந்ததாக இருந்தது தெரியும் போரிட்டு நிறைய நாடுகளை வென்றதும் தெரியும் பொருள் சேர்த்ததும் தெரியும் போகத்தில் ஈடுபட்டு வேகமாக சீரழிந்ததும் வரலாற்றிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் செல்வங்கள் எல்லாம் கடவுளுடையது அவர் படைச்சதில் அவருக்கு பற்று கொஞ்சம் கூட கிடையாது இது உன்னுடையது என்னுடையது என்று நமக்கு குறுகிய மனப்பான்மை இருக்குது இது உன்னோடது இது என்னோடது அப்படின்னு அதனால் நமக்கு இந்த ஆசை முடிவில்லாமல் போய் கொண்டிருக்கு இந்த உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையானது இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறதில்ல இந்த உடம்பை ரொம்ப சுகமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் அதனால் தேவைகள்லாம் கூடிக்கொண்டே போகிறது அது அதுக்கு தகுந்த மாதிரி பொருள்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் பார்த்தா இந்த வீடுகள் வாகனங்கள் நம்ம இந்த ஃபேன் ஏசி போன்றவர்களெல்லாம் கவனித்து பார்த்தா அது நான் தவறுன்னு சொல்லலை அதே சமயம் இந்த கல்வியை விடாம உயர்ந்த தரமுள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் உயர்ந்த சிந்தனையை ஏன் விடணும் அவர்கள் எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் உடையவர்களாக இருந்தார்கள் உயர்ந்த வாழ்க்கை தரம் வேண்டியதெல்லாம் பண்ணினாலும் கூட உயர்ந்த சிந்தனையை நாம் ஏன் விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் இந்த அளவில் நான் கருத்துக்களை இன்று நிறைவு செய்கிறேன் நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம்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 11196 டபுல் ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்